திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பயற்றூர் திருச்சிற்றம்பலம் உரித்திட்டரணையின் தோல் உதிரவாருகியோடிய விரித்திட்டார் உமையாளி விரல் விதிர்த்தலை கண்ணோக்கி தரித்திட்டார் சிறிது தருக்கிளராகித்தாமும் சிரித்திட்டாரியிறு தோன்ற திருப்பயற்றூரனரே உபந்திட்டங்குமையோர்பாகம் வைத்தவர் ஊழியூழி பவநிட்டபரமனார்த்தாம் மலைச்சிலைநாகமேற்றி கவர் புரங்கள் மூன்றும் கனலெறியாக சீரி சிவந்திட்ட கண்ணர் போலும் திருப்பயற்றூரனரே கருளதென்று நான் ஓதுவார்கள் தங்களுக் கருளும் எங்கள் தத் வந்தழலன் தன்னை எங்களுக்கு கருள் செய்யண நின்றவன் செய்தார் திருபயற்ூரனாரே பார்த்தனு கருளும் வைத்தார் பாம்பரையாட வைத்தார் சாத்தனை மகனா வைத்தார் சாமுண்டி சாமவேதம் கூத்தொடும் பாட வைத்தார் கோளராமதியம் நல்ல தீர்த்தமும் மேல் வைத்தார் திருபயற்றூரனாரே மூவகை மூவர் போலும் கண்ணர், முற்றுமான நாவகைநாவலும் நான் மறைஞகையாவலும் ஆதிரைநாளர் போலும் தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூரனரே ாயண மனோமாகி வருணனாய் சோமனாகின் தீயரானிரு திப்பிய சாந்தனாகி பேயரா காட்டிலாடும் பிங்ககன்யந்தை பெம்மான் தீயராக்கையற்போலு திருப்பயூரனரே ஆவியாயியோமாகி அருக்கமாய்ப் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி காவியங்கி கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூரனாரே தந்தயாய் தாயுமாகி தரணியாய் தரணியுள்ளார் எந்தையும் என்ன நின்ற ஏழு குடனுமாகி எந்தயம் பிரானென் தென்று சிந்தையும் சிவமோமாவ திருப்பயற்றூரனாரே புலன்களை போக நீக்கி புத்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கியொன்றாய் மலங்களை மாற்றவல்லார் மனத்தின் உட்போகமாகி சிலங்களை களைவர் போலும் திருப்பயற்றூறனாரே மூர்த்தி தன் மலையின் மீது போகாத முனிந்து நோக்கி பார்த்து தான் பூமி மேலால் பாய்துடன்லையை பற்றி ஆர்த்திட்டான் முடிகள் பத்தும் அடர்த்து நல்லறிவை அஞ்சே தென்ன கேட்டார் திருப்பயற்றூரணே சுவாமி திருப்பயத்தீஸ்வரர் அம்பாள் காவியங் கண்ணியம்மை திருச்சிற்றம்பலம்